உடன்பாடு கொண்ட கணவனையே தொழுதெழுகின்றவள் பெய்ய பெய்யும் மழை பெய்க என்றால் மழை பெய்யும் என்று எழுதிட்டாங்க எல்லாருக்கும் என்ன சந்தேகம் ரெண்டு சந்தேகம் ஒரு சந்தேகம் எந்த பெண்ணாவது மழை பெய்ய பெய்யுமா அப்படி பெய்யாது கற்பனை ஐயப்படுவதா சச்ச மடத்தனம் என்ற ஒரு தப்பு ஒன்று இன்னொன்று தொழுதெழுவாள்னுங்கிறீங்க எழுந்த பிறகு தொட முடியுமா தொழுது கொண்டே எழ முடியுமா ஜெய்யா எழுந்த பிறகுன்னா தொடலாம் தொழுதெழுவாள்னா எப்படி தொழுது கொண்டே எழுவது இங்கே ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் ரெண்டு சந்தேகம் திருவிழில் தொழுதழுவால் அது எப்படி எழுந்த பிறகு தொட முடியுமே தவிர தொழுது கொண்டு எப்படி எழ முடியும் என்ன ஒரு ஐயன் போற போக எழுதி கிடையாது மக்கு பயலை தொழுவதுன்னு சொன்னா கையினால தொழுவது ஒன்றுதான் உங்களுக்கு தெரியுது மனத்தினால் தொழுது கொண்டே எழுந்திருப்பாள் என்று சொன்ன அப்ப என்ன செய்யணும் தெரியுமா தொழுதல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல செய்ய எது நம்பர் ஒன் மனம் அதுக்கு ஏற்ப இது அதுக்கு ஏற்ப தொழுதெழுவாள் என்று சொன்ன மனத்தினால் தொழானின்றே எழுவாள் எங்காவது காலையில் நாலரை மணிக்கு கோவில் கட்டிடுச்சுன்னா நீ கும்புடன்னு கூட சொல்லலை அப்ப ரெண்டாவது ஏன்னா திடீர்னு முடியாது ஏன்னா ராத்திரி போரா அவங்க அப்படியே படுத்துக்கிறதுனால பட்டினம் கை வர்றதுங்கிறது ரொம்ப கடினம் கேட்ப சிவன் என்றே வாய்விரப்பாய் ஏதேன்னு ஒளி கேட்டா சிவா முருகா சிவா முருகா நேரம் அஞ்சு மணி ஆயிட்டு இருக்கு மனம் அந்த வாய்ந்த தொழுது கொண்டே எழுந்திருப்பாள் இந்த பம்பே பேச்சுக்கடம் இல்லை இது மாதிரி திருக்குவையில இருக்குளம் நீரல து தொழுது கொண்டே எடுவதுங்கிறது மனத்தினால் தொழுது கொண்டே எழுந்திருப்பாள் என்பது கட்டமெல்லாம் தாண்டிட்டோம் ஆண்களோடு பெண்களும் சரி நீகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே வரும்போது ஆமா எந்திரிச்சோன்னா கணவன் அப்படி தொழுதுகிட்டே எந்திரிப்பாளா்க்கு அதனால அதெல்லாம் உரையை மாறி போனது காரணம் சமுதாயம் மாறி போயிடுச்சு அதெல்லாம் உரையும் மாறுது அவ்வளவுதான் சமுதாய மாற்றம் இல்லை என்றால் அது உரையுரையே சந்தேகம் இல்லை உண்டு எடமாறி போச்சு முன்ன அம்மா செஞ்சாங்க அந்த வேலையை பையா செய்யறாங்க தொழுதடு வாழ்கிறது அப்படித்தான் நான் சொல்றேன் அது எந்தூல் எழுத அந்த காலச்சூழல் இருக்கிற நூல்களையும் ஒன்று அப்புறம் பெய்யும் இந்த ஒரு பெண்மணி காங்கிரஸ் கார பெண்மணி அமைச்சராக இருந்தாங்கள ஒரு தனி ஈரோடுல வந்து இப்போ ஒரு மகளிர் மாநாடு தொடங்குறாங்க எடுத்துக்கிட்டேன் அவங்க பகுதியில் உட்காந்துருக்குறாங்க உட்காந்துருக்கும் திருக்குறளுக்கு என்ன உரை இப்போதும் சில சில திருக்குறள் சொல்றான் சில திருக்குறள் சில சிந்தனையானது எது கருத்து வேற்றுமை இருக்கோ அதை மட்டும் ரெண்டு குரல் எடுத்து எண்ணி பாக்கிறது இப்ப யாதான் நாடாமல் ஊறாமல் எல்லாருமே சொல்ற உரை தான் இது பம்பு ஆனா பொய்யாமட்டும் அதெல்லாம் எல்லாரும் சொல்ற கூட தான் பரிமையெல்லாம் சொல்லணும் இல்லை இன்னைக்கு நம்ம சொல்ற கூட தான் அவரும் சொன்னார் எல்லாம் சொன்னார் சில சில இடங்கள் தான் அந்த மாதிரி தகராறு இல்லை அதில் இது வரும் அப்ப பெய்யனை பெய்யும் அழைன்னு சொன்னா நமக்கு உடன்பிறப்பு இருக்குது அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது பெய்யுமே பெய்யுமா பெய்யாது தான் அதனால குரல் தப்பா இல்லை அதனால அந்த அம்மா தப்பா அதுவும் இல்லை பின் என்ன தப்பு கற்பு என்பதற்கு நாம் கொள்ளுகின்ற உரை தப்பு கற்பு என்பது என்ன சொல்றா கொண்ட கணவனை என்று வேறு யாரோடும் தொடர்பு கொள்ளாது இருப்பது கற்பு அவ்வளவு தேர்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் மார்க் தான் முடியுது கற்புங்கிறது என்ன நச்சினார்க்கினார் வேற யாரும் எழுதுல எழுதுல கற்பு தன் கணவனை தெய்வம் என்று உணவதொரு மேற்கோள் கணவனை கணவன்னே கருது இல்லை சுவாமி அங்கிருந்தோ மேலே ஏறி போனா அங்க நூறு முப்பது படித்தான் அங்க முருக இருக்கிறான் அதே மாதிரி எங்க வீட்டுக்காரருங்க அவர் வேர் இவர் வேர் அல்லங்க என்று நினைக்கின்ற அந்த ஒன்றுதான் கற்பூ தன் கணவனை தெய்வம் என்று உணவதொரு மேற்கோள் என்று ஒரு எழுதினார் முருகா முருகா அதுக்கு மேல நான் சொல்லல குரல் தப்பல்ல அதுக்கு எழுதின உரையும் தப்பல்ல நாம் கொண்ட கற்புக்கு உரை தப்புவா அந்த பாங்கு அந்த பாங்குல பெய்யன பெய்யும் மழை அல்லவா பெய்யன பெய்யும் இது அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லப்படாது நமக்கு இப்ப நாம சில கொள்கைகள் அப்படி பிடிப்பிருக்கா நமக்கு இல்ல இல்ல அவ்வளவுதான் அவங்க மட்டும் தப்ப அவங்க ஒருத்தர் தான் எழுதணும் கணவனை தெய்வம் என்று உணவு மேற்கோள் நாம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டா கல்யாணம் என்ன ஒருத்தரோட எல்லாம் தன்னோட தவிர வேற யாரோட தொடள்ள இருப்பது கற்பு அவ்வளோதான் பண்ணிட்டான் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட் கிளாஸ் மார்க் அவ்வளவுதான் போட்டோம் எனவே சொல்றேன் இப்ப சரி ஏன் சார் இப்படி சொல்லாம இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டான் மழை பெய்ய சொல்லாம ஒரு பெண் மழை பெய்ய என்று சொன்ன உடனே பெய்தால் எப்படி நன்மையோ அது போல நன்மைக்கெல்லாம் இருக்க பெய்ய பெய்யும் இருக்கு ஒரு பெண் மழை பெய்ய என்றால் நன்மையோ அவ்வளவு நன்மை இதெல்லாம் யாரும் எங்க இருக்கு சொல்லு ஒன்று இன்னொன்று இந்த ஒரு வரிய அசைச்சிட்டு சொன்னா இது போல் சங்க இலக்கியங்கள் பல இடம் வருது எது பெருமழை தர வேண்டில் தருகிற்கும் பெருமயலே கலித்தொகை என்ன பண்ணுவீங்க பெருமழை தரவேண்டில் மழை வேண்டும் என்றால் தருகிற்கும் பெருமயலே பெருமை உடைய வழிவல் வான் தரு கற்பினால் வான் தரு கற்பினால் நீங்க இலக்கியங்கிறது ஒரு பெரிய கட்டடம் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பிடுங்கினீங்கன்னா அங்கே பிடுங்க இங்கே பிடுங்க இங்கே பிடுங்க திருக்குறள் ஆச்சு விட்டிங்கன்னா கழித்து போடும் பிறநானூறு பூடம் இன்னொரு பதினானூறு பூடம் எல்லாத்தையும் இதான் உடைய பெய்யான பெய்யும் மழை இப்படிலாம் என்னென்னு எழுதணும் சும்மா ஏதாவது போட்டு அது அவ்வளவு நம்ம கிள்ளுக்கீரையல்ல திருக்கு திருக்குறள் போன்ற யானையுடைய உள்ளமெல்லாம் அல்ல இலக்கணம் அவ்வளவுக்கு அவ்வளவு கீழும் போனதில்ல நாம திசை திரும்பி எங்கேயோ போய்ட்டு எல்லாம் புறம்பாக போச்சு அவ்வளவுதான் சிவம் அப்படின்னா எனவே அப்படி தொழுது நிற்கும் எல்லை வாய் அப்படின்னா பந்து நேர போனான் இப்போ கடலானது ஒளியும் ஒளியில காட்டணும்னு சொன்னா பிரமாதமா இருக்கும் மதுரை மாநகராட்சி உங்களை வரவேற்கிறது என்று போட்டு கட்டத்தில் நீக்கணும் யாரு கையில வேல் வச்சுக்கிட்டு அத ஒரு ஒரு பத்தரிக்கானந்தளிச்சு கடலானது அப்படியே ஒரு நாலு தென்மரம் ஒலியும் ஒலியும் அப்படி இப்ப காலை நேரம் அந்த தம்பி பாக்குது கையில வேல் இருக்குது அப்படி வேல் வைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கும்போது திரும்ப இறங்கணும் தான் என்னப்பா வந்துகிட்டே இருக்க மதுரை மாநாட்சி வரவேற்கிறதுன்னு போட்டு இதை வரவேற்கிறதாவது இந்த கொந்தளிப்பையா வரவேற்கிறது கையில் இருக்கிற வேலை எங்க அப்படின்னா ஏன் இங்க ஒரு குரல் இங்க ஒரு குரல் திருவள்ளுவர் மாதிரி ஞானி இல்லைங்கிறது நான் அவர் தான் பல கருத்துக்களுக்கு என்ன செய்யணும் வந்துட்டீங்க இறைவன் தான் கனவுல சொன்னார் வந்தாச்சு கடலோ கொந்தளிக்குது என்ன செய்யணும் வரணும் பலாரணம் கொடுத்துட வேண்டியதானே ஒரு செகண்ட் நிற்கிறார் அங்க ஒரு குரல் இருக்குது இங்க ஒன்றும் குரல் இல்லை அதுல குரல் இருக்குது எண்ணி துணிய நீ என்ன விட வேண்டியதான் இன்னொரு குரல் ரொம்ப அருமையா சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அருமையான திருக்குறள் சூழ்ச்சின்னா இங்க ஆராய்ச்சின்னு அர்த்தம் எந்த ஒரு காரியத்தையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணும் ஆராய்ந்து முடிவுக்கு வா முடிவுக்கு வந்த பிறகு பிறகு தயக்கம் பண்ணாது தயக்கம் பண்ண போடும் காரியம் சூழ்ச்சி முடிவு துணிவு துணிஞ்ச பிறகு அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தேது அதுக்கு பிறகு நீ ஆராய்ச்சி இருக்கா ஒரு காரியம் நடக்காது அப்ப ஆய்வு என்பது எப்போன்னு கேட்டா அந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு எத்தனை முறை ஆய் ஆராய்ச்சி அந்த முடிவுக்கு வந்துட்டா விறுவிறு விறுவிறு காரியத்தை முடிப்பா பிளாட் வாங்கலாமா ரெண்டு வருஷம் யோசிச்சோம் சரி இந்த வருஷம் எப்படியாவது வையாசியில் மன கொள்ளலாமா அப்படின்னு சரி ஜாதகம் பார்த்து அருமையா சார் நீங்க தொடங்குனீங்க நீங்க பத்து மாதிரி பதினஞ்சு மாதிரி குறைஞ்சு நிறுத்த மாட்டேங்க அப்படிங்கிறான் யோசிக்க வீட்டில் மனைவி யோசிச்சு அப்படித்தான் இப்போ இது நீங்கள் இங்கே வந்து கோவில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சாமியிட்ட கேட்டீங்க தொடங்குக நிறைவேறும் அப்படின்னு ஆசை வந்தது இவ்வளவு செஞ்ச பிறகு வைகாசி மாதம் தேதியும் வச்சுட்டிங்க அஞ்சாந்தேதி காலையில் அந்த என்ன இது என்ன வாஸ்து புருஷன் ஆ வாஸ்து புருஷன் இருந்திருக்கிற நேரம் அது சரியா அஞ்சா அது ஆறு டு எட்டுன்னு சொல்லிவிட்டாங்க எல்லாம் செஞ்சுட்டிங்க மதநாள் என்னங்க நாளைக்கு நம்ம வந்து மனம் இது போடுற மாதிரி இருக்குமே ஆமாம் போடலாமா வேணாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு நான் மக்கு பயில கொத்தனாரு சொல்லியாச்சு நாலு காலில் வந்துடுவார் நம்ம நாலஞ்சு பேர்ட்ட சொல்லி விட்டோம் இவ்வளவும் ஆராய்ச்சி பண்ணியாச்சு தேங்காய் வாங்கலை பழம் வாங்கலை எனக்கு அந்த கொத்தனா ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு வாங்குறது இல்லைங்க வாங்கனு வாங்கணும் யோசிக்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் போச்சுன்னா கடையெல்லாம் அரைச்சு போடுவான் போய் வாங்கிட்டு வாங்க முதல்ல சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அப்படி முடிவுக்கு வந்த பிறகு அது துணிவு தங்குதல் தீது அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணினா போச்சு காரியம் என்ன அற்புதமான நீதிகள் ஆராய்ச்சி வேணாங்களே ஆராய்க ஒரு முறைக்கு பலமுறை என்னங்க ஒரு எல்லாம் பண்ணி எல்லா சாதகம் முடிவுக்குன்னு வந்த பிறகு தள்ளி போட்டேன்னு வச்சுக்கங்க அப்புறம் போயிடுச்சவளா இப்பவே கொத்த நாடு எழுபது ரூபா வாங்குறாரு ஒரு நாளைக்கு எங்க பக்கமெல்லாம் இல்லைங்களா நாங்களே ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து எழுபது ரூபா சரியா இல்லைங்களா சிமெண்ட் எண்ணெய் ஜல்லி எண்ணெய் மணல் எண்ணெய் வில அப்படியே சேகரிச்சிடும் இதெல்லாம் நினைச்சு வச்சுங்க ஒரு சோடா கடை வச்சுக்கிட்டுதான் மணல் என்ன வேலை ஜல்லி என்ன வேலை மாதிரி ஆயிடுது தங்குதல் ஆகவேதான் இந்த பையன் அப்படி வச்சுட்டு இருக்கார் வந்தார் பெருமான் கனவிலும் வருவார் நனவிலும் வருவார் கனவிலும் தேவர்க்கு அரியோய் போட்டி நனவிலும் நாயர்க்கு அருளினை போட்டி தேவர்கள் கணாவல கூட காண முடியாது நாயே செஞ்சியப்பா என்கிறது கனவிலும் விட்ட உடனே அந்த கடல அந்த வேலானது வளந்தெறி தெரிந்த வேலை வேல் முனை அடுத்த வேலை சுரன் அவறந்துட படுத்து வேடிவாக இன்றி அடிவணங்கு தெவ்வரை கடுத்த வேல் வாழ் ஆங்கான மட்ட தோன்றது அப்படி விட்டாராம் விட்ட உடனே அந்த வேல் என்னாச்சுனர் அது வேல் ஞானவேல் அது ஞானவேல் தீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை பயந்ததனி வழிக்கு துணை வேலும் செங்கோடன் மயூரமுமே ஆடும் படிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானி சகோதரனே என்றெல்லாம் அந்த ஞானவேல் ஆதலினாலே அது விட்டவுடனே அவ்வளவு நாலு தன்முறை அந்த கடல் இருக்கிறே வருது கொஞ்சமா வருது இவர் நிக்கிற பாருங்க என்ன வணக்கம் நன்றி சொல்ற மாதிரி இருக்கு அடிக்க வந்த கடல் காலில் இருக்குதுன்னா இப்படியாக அந்த கடல் ஆனது வற்றியது என்று சொன்ன அடி வற்றிய உடனே எது போல இருந்தது என்ன எது போல இருந்தது இந்த கடல் இன்னைக்கு நேர்த்தா நமக்கு துரோகம் பண்ணுது ரொம்ப காலமா துரோகம் பண்ணது அப்படின்னு என்ன இந்த சூரபதுமனே ஒளியிறதுக்கு இடம் எது இந்த கடல் தான் அதுபோல இந்திரன் படித்திருத்த படலத்தில் விருதுராசுரன் ஒரு ஆளு அவன் ரொம்ப நேரம் எதுனா ஒரு அவனன் கடைசியில் முடியாத போய் கடல் தான் கடல் குள்ள உழைஞ்சு இந்த கடல் அது மட்டும் இல்ல இன்னொன்னு செஞ்சது பெருமானுக்கு நஞ்சு எது இந்த கடல் தான் அது ஒன்னும் தரல இவனுக்கு வாங்கினா ஆனா அவட்ட கொடுத்து அர்ப்பணித்து எனவே இந்த கலரானது எத்தனையோ முறை இந்த மாதிரி இருக்குது சரி தள்ளு அப்படின்னு நம்ம இதுல பெரிய புராணத்துல எரிபத்த நாயனார் யானை தான் இந்த இடையூறு செய்ததுன்னு அந்த சோழர் சொன்னவனே யானை செஞ்சது யானை இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து யானை அடியொருக்கு எதிரியாக இருக்குமா தேர்ச்சி பெற்று ஒவ்வொரு தவிர யானை சுந்தரமுரு பெருமானே எனக்கு திருவஞ்ச கலத்திலிருந்து மேல போறதுக்கு ஒரு குதிரை கொடுத்திருக்க கூடாதா ஒரு தேர் கொடுத்திருக்க அல்லது சுந்தரா வா அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு என்ன ஒரு ஒரு விமான விமானம் வேணுமா வேண்டியது ஆயினும் யானை கொடுத்தாய் ஏன் இதுவரையில் இந்த யானை வழி வழியாக அடியொர்களுக்கு துன்புறுத்தியதுன்னு ஒரு அது மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னும் அந்த குற்றச்சாட்டு நீங்க போடும் என்ன ஏ யானை அப்படி சொல்லாதப்பா யானை தான் திருவஞ்சக்கலத்திலிருந்து சுந்தரமுர் சுவாமியில மேல அடைச்சிட்டு போச்சு என்று நாட்டில் வரலாற்றை மாற்றணும் என்பதற்காக யானை தந்தாயோ ஆணை ஊறித்த பகை அடியேனோடும் இதுவரையிலும் அடியோர்களுக்கு வழி வழியாக தீங்கு செய்த யானை என்ற ஒன்றை மாற்றி இல்லை அடியவருக்கு யானை நன்மையும் செய்தது இதோ சுந்தர வரலாற்றில் காண்க என்று செய்வதற்குத்தான் யானை கொடுத்தாயோ என்னவோ என்றெல்லாம் சொல்லுவோம் அதுபோல கடலானது இப்படி எல்லாம் பல தீங்கினை தந்த கடல் தான் இப்படி செய்தது என்று சொன்னார் சொன்ன உடனே அப்புறம் சுவரி தோன்றால் புனரியை புறங்கண்டோன்பால் மண்ணிடை நின்ற சித்தர் வானிடை மறைந்து இரவுல கனவுல வந்தவரும் இப்பொழுது காலையில இதோ வேல் விடப்பா என்று நனவில் வந்தவருமான சித்தர் இப்பொழுது தானும் தன் தையல அம்மையப்பராக இருந்து காட்சி தருகிறார்கள் அப்படி விண்ணில் காட்சி சிந்தாரலாம் தந்து ஞான கண்ணீரை நிறைந்து தோன்றும் கருணையால் வடிவம் கொண்டு விண்ணீடை அணங்கி நோடும் வீடையடை விளங்கி நின்றார் அப்படியே அந்த அந்த மீது தானும் தன்னுடைய உமையம்மயமாக இருந்து காட்சி சிந்தாராம் இங்கிருந்த உக்ரவு மார்க கண்டார் அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் எந்த அம்மையப்பர் அப்பரிசையே வந்தளிப்பர் என்று நம்முடைய ஞானனோடு சொல்வதற்கேற்ப அம்மையப்பர் அப்பரிசையே வந்தளித்த பரிசு இந்த தமையன் தனையனாகிய உக்ரகுமாரன் கண்டு வணங்கினார் தான் மட்டுமா வணங்கினார் இல்லை தானும் தன் அன்பும் வணங்கின என்கிற தானும் தன் அன்பும் வணங்கின அன்பில்லாம வணங்க முடியுமா முடியாது ஆனா ஏன் சொன்னா தன்னினும் எது முந்துகிறதா இந்த உடம்பை விட அன்பு முந்துகிறதா இப்பொழுது நேரலை திருக்காலத்தின் மலை கலைக்கிறோம் போகின்றான் போகிறார் எடுத்தா ஒரு மாதிரி பின்னால யாரு பா போனது தின்னனார் முன்னால நானன் மட்டுமா போனான் நானன் மட்டும்தான் போனான் நல்லா பாரு பாக்குறேன் பண்ணார் மக்கு அன்பும் நாளிர்வரை ஏற முன்னால போனது நானும் மட்டும்தான் உங்களுடைய ஒளிப்பதிவு பண்ண முடியும் உங்க போட்டோ எடுக்க முடியும் ஆனா எங்க சேக்கிளார் சேர்ந்தார்னா நானும் மட்டுமா முதல் படியில ஏறி போறான் அன்பும் தின்னனார் பின்னே போற உன்னுடைய அன்பும் முன்னே போதான் அன்பும் முன்பு நாளிர்வரை ஏற பின்னால யார் போகுது இந்த தம்பி போறார் தின்னனார் பே தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏரி அங்க ஒரு கருத்து சரி பின்னால தென்னனார் போறாரு எப்படி போறாருனாரு அதான் படி மேல கால் வைக்க ஒவ்வொரு படியா ஏறாரு அந்த படி எதிர்பார்த்த கல்லு படின கல்லு படியாது பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏரி சித்தாந்தம் சொல்றீங்களே சித்தாந்தம் படிக்கிறீங்களேப்பா ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து மொத்த முப்பத்தாறு தத்துவங்கள் ஆகவே அவர் கடந்து போவது கல்படி அல்ல தத்துவமாகிய கல்படியை கடந்து போனா என்ற ரொம்ப அருமையான பகுதியெல்லாம் ஆகவே இங்கே அந்த அவர் பார்த்தது தானும் அன்பும் அந்த உக்ரகுமாரும் பார்த்தாராம் பார்த்து அப்படியே இருந்து மறைந்தாராம் அந்த பெருமான் இந்த உக்ரகுமார பாண்டியன் என்ன செய்தார் என்ன செய்தார் நடைபெறுவதற்காக முதல்ல பெருமாண்டத்தில் வேண்டுகோள் பண்ணுவோம் காரியம் முடிஞ்சதுன்னா அப்பா அப்படின்னு வீட்டுக்கு போடுவோம் ஆனால் என்ன பண்ணுவான்னு காரியம் நிறைவுற்ற பிறகும் கோயிலுக்கு போகும் வேண்டி வேண்டது காரியம் ஆகி போயிட்டு சரிவா கிடக்குது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போவோம் என்னப்பா பிரார்த்தனை பண்ணமே ஏழு ஏழை பிரார்த்தனை ஏழு மாசம் ஆகலாம் ஏழை பிரார்த்தனை ஏழு மாசம் கொண்டு தள்ளி போலாமா ஆனால் ஞானியர்கள் தன்னுடைய அந்த காரியம் முடிவதற்கு முன்னின்பே என்ன வேண்டுகோள் பண்ணாலோ அதுபோல முடித்த பிறகும் பெருமானியும் உன்னால் ஆயிற்று என்று வணங்கி விட்டு பிறகுதான் வீட்டுக்கு போவாங்க ஆகவே உக்ரகுமார பாண்டி என்ன செய்தார் அந்த கடலை அந்த வேலினாளை வற்ற செய்துவிட்டு நேர பெருமானுடைய திருக்கோயிலுக்கு போனார் அங்கே சொக்கநாதராகவும் அங்கே கண்ணியாகவும் இருக்கின்ற அந்த அம்மையப்பரை வணங்கி பெருமானியை நீதான் இந்த மதுரையை காப்பாற்றினாய் வேலும் கொடுத்தாய் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் சொன்னாய் கனவிலும் சொன்னாய் நனுவிலும் சொன்னாய் எனவே கடல் சுவர் வைத்தது நான் அல்ல இந்த வேல அல்ல நீதான் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி என்றோ நீதான் மூலப்பொருள் அதனால் உனக்கு வணக்கம் உன்னுடைய திருவருள் பா என்று சொல்லிவிட்டு இனி எப்படி என்னையும் என் நாட்டையும் எங்கள் மக்களையும் வழி காப்பது உன்னுடைய பொறுப்பு என்று வேண்டிக் கொண்டு பிறகு அரண்மனைக்கு சென்றார் பிறகுதான் அரண்மனைக்கு சென்றார் பாட்டு ஒன்னு இருபது பாட்டு தான் கடல் சுவர விட்டது இந்த குறிப்புகளால் தான் அதை நாம் நீட்டிச் சுமைத்தவர இல்லையானால் கடல் கொந்தளிச்சது தொண்ணூத்தி ஆறு யா இது அசூமியாக செய்தான் உத்தரகுமார் பாண்டியன் தொண்ணூத்தாறு வந்து விட்டது எனும் நான்கு வந்தால் இந்திர பதவிக்கு போய்விடும் எனவே அவன் என்ன செய்தான் பருணையை நினைத்து கடலை கொந்தளிக்க செய்து மதுரையை மூழ்கச் சொன்னான் எனவே மதுரையை மூழ்குவதற்காக வந்தது பெருமான் கனவில் தோண்டி அப்பா கையில வேல் இருக்குனால அதை கொண்டு பயன்படுத்தினார் மணால் காலை வந்தது கையில் வேலுக்குண் நின்றான் ஏப்பா தயங்குறே போடு என்று சொன்னார் கடல் சூறி விட்டது வணக்கம் நன்றி அவ்வளவுதான் ஆனால் பரஞ்சோதி முனைவர் பாடுவதனாலே அங்காங்கெல்லாம் சில குறிப்புகளை இணைத்து அந்த வரலாற்றை நாம் இவ்வளவு எண்ணுவதாக ஆயிடுச்சு எப்பொருள் யாரார்வாய் கேட்பேன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ன பொறுத்த கேட்க தெரியவாதிப்பையா என்னைக்கோ போன கதையைக்கோ கடல் கொந்தளிச்சது வேலருந்து ஏதாவது அப்பா கொடுத்தார் சரி முடிஞ்சு போயிச்சு இதனால இப்ப என்ன இருபதாம் நூற்றாண்டு இன்னைக்கு என்ன சார் பையன் மக்கு பயில எந்த காரியத்தை வேணும்னால ஆண்டவங்கிட்ட வேண்டதுக்கு முன்னே எப்படி வேணு அது போல அந்த காரியம் முடிந்த பிறகு கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஒண்ணு ஒரு காரியத்தை மூணு முதல்ல மூணு மாசம் ஆராய்ந்தாலும் ஆராய்ந்து முடிவுக்கு வந்த பிறகு அந்த காரியத்தை தொடங்கி செய்யணுமே தவிர அப்ப போய் மீண்டும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ரெண்டு இப்படி இவையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக தானே தவிர இல்லை என்ன தெரியும் என்ற இந்த கடல் சுவர வேல்விட்ட வரலாறு நிறைவு என்று சொல்லி இந்த அமைப்பில் மிகச்சின்ன வரலாறு இது ஆயினும் பெருமான் உக்ரகுமார பாண்டியனுக்கு இந்த உணர்வு தந்து அந்த வேலையும் தந்து இம்மாதிரி செய்தான் என்ற குறிப்போடு கூட நாம் இதை நிறைவு செய்கிறோம் என்று சொல்லி இன்று கொஞ்சம் முன்கூட்டியே நிறைவாகிறது ஆயினும் அது வரலாற்று சுருக்கமும் அந்த அமைப்பு இருப்பதனால அம்மாதிரி ஆயிட்டு என்று கருதி இந்த நாளிலே இம்மாதிரி தொடர்ந்து திருவிழா நாம எல்லாத்தையும் சொல்றதல்ல முதல்ல நாங்கள் எண்ணுகிறோம் நம்ம சாமி தந்த ஏன்னா அருள் என்றால் நீ படி முதல்ல என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் சிலவற்றை எழும் அதுக்கு ஏது அது தெரிந்தது இங்கே இருக்கிற பெருமக்களை சொல்லுவோம் எனவே என்னையும் வளர்த்து அவையும் வளர்த்து தன்னுடைய கருணையும் வளர்த்து இருக்கின்ற குருமூர்த்திகளுடைய திருவர்களை தான் போட்ட வேண்டுமே தவிர நான் ஒன்றும் பேச சொல்லி கொண்டேன் என்று சொல்லி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவர்களுக்கும் அந்த அருள்தேக்கத்தை பெற்றிருக்கிற நம்முடைய தவிர்த்து குருமூர்த்திகளுடைய திருவடிகளுக்கும் நம்முடைய செயலர்யா இதை கட்டிக்காத்து வருகின்ற நம்முடைய அந்த பேரவி கோபால் உள்ளிட்ட பெரியவர்கள் நன்றி வரை சொல்கின்ற வரவேற்பு சொல்வர்கள் இறைவனுக்கும் பாடுகின்ற நம்முடைய அந்தக்குரியவர்கள் கலைமுனிவர்கள் இப்படி இந்த கோவில் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து அருமையா செய்கிறார்கள் அத்தனை பேருக்கும் வந்து கேட்டு மகிழ்ந்த நம்முடைய தொடர்ந்து கேட்டுமொழிந்த வேலூர் பெருமக்கள் ஆற்காட்டு பெருமக்கள் இவ்வூர் பெருமக்கள் போன்றவர்கள் அத்தனை பேர்களுக்கும் திருவண்ணாமலை நம்முடைய மனோகர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளார்